தோோ பீதரா முமே ஆத்மபோதோ விதீயத்தே ஆத்மபோதா விதீயத்தை ஆத்மபோதமானது உபதேசிக்கப்படுகிறது விதீயத்தைன்னா இயற்றப்படுகிறது உபதேசிக்கப்படுகிறது அருளப்படுகிறது எல்லாம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் यार्तम से पढ़चर विषयम आत्मबोध सब्जे मैटर परम बोध यार तपोभि क्षीणपापा शांतना वीतरागिणाम मुमुक्षूण अपेक्ष्य अय आत्मबोध विधीये इं आत्म्ञानोपदेश வேதாந்த சாஸ்திரத்தில் அதிகாரி விசாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதிகாரி விசாரம்னு சொன்னால் அதிகாரின்னா தகுதினு அர்த்தம் ஞானத்தை பெறுவதற்கு தகுதி அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை பெறுவதற்கான தகுதி யாருக்கு எல்லாருக்கும் கிடையாது யாருக்கு தகுதினா வேத பூர்வத்தை பூர்த்தி பண்ணினவனுக்கு வேதபூர்வத்தினுடைய பிரயோஜனம் கிடைச்சவனுக்கு தான் வேதாந்தத்தில் அதிகாரம் வேதபூர்வத்தினுடைய பிரயோஜனம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவன்தான் வேதாந்த சாஸ்திரத்துக்கு அதிகாரி வேதபூர்வத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால்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 சாதாரணமாக தத்துவபோதம் படிச்சுட்டு தான் இந்த புஸ்தகத்துக்கெல்லாம் போவோம் நான் இங்க வந்து நிறைய பேருக்கு வேதாந்தம் ஏற்கனவே அபியாசம் இருக்கிறதுனால நான் வந்து நேரடியாக ஆத்மபோதம் புஸ்தகத்துக்கு போயிட்டேன் அந்த சாதன சதுஷ்டயத்தை தான் சொல்கிறது சதுஷ்டயம்னா நாலு சாதனம் சாதனம்னா என்னென்னு கேட்டால் மோக்ஷத்துக்கு ஞானத்துக்கு சாதனம் மோக்ஷத்துக்கு சாதனன்னு சொல்லலை ஞானத்துக்கு சாதனம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் எல்லாம் பிரம்மமாக இருக்கிறது என்கிற ஞானத்தை பெறுவதற்கு சாதனம் நாலு சாதனத்தில் நாலு அம்சங்கள் இருக்குது அதனால் அது நாலையும் ச நாளையும் சாதன சதுஷ்டயம் சாதனம்னா என்ன சாதனங்கிற பதத்தை தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ரெண்டு பதம் தெரியணும் சாதனங்கிற பதம் புரியணும்னா இன்னும் ரெண்டு இருக்குது சாத்தியம்னு ஒரு பதம் இருக்குது பதம்னா சொல் இன்னொரு பதம் இருக்குது சாதக சாதகா சாதனம் சாத்தியம் சாதக சாதனேன சாத்தியசிய சித்திம் சாத்னோதி எப்படி இருக்குது பாருங்கள் சம்ஸ்கிருத பாஷையில் பேசினா சாதகா சாதனேன சாத்தியசித்திம் சாத்தனோத்தி சாதகன் சாதனத்தினால் சாத்தியத்தின் சித்தியை சாதிக்கிறான் இன்னொரு நான் சொல்கிறேன் சாதகன் சாதனத்தினால் சாத்தியத்தின் சித்தியை சாதிக்கிறான் ஆக சாதனம்னு சொன்னாலே மற்ற அம்சங்கள்லாம் வந்துடும் சாதகன் சாதகன்னா யார் சாதனத்தை யார் உபயோகப்படுத்துகிறானோ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 இது உதாரணத்துக்காக சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்கும் சாதனம் என்ன உங்களுக்கும் உங்களுக்கும் அறிவு வேணும் அறிவு உங்களுக்கு சாத்தியம் அறிவை பெறுகிற விரும்புகிற நீங்கள் சாதகர்கள் உங்களுக்கு எது சாதனம்னா புஸ்தகமும் இருக்குது கையில் எனக்கும் புஸ்தகம் வேணும் அது மாத்திரமில்லை காதுன்னு நல்லா கேட்கணும் உங்கள் மனசும் நல்லா சிந்தனை பண்ணணும் இத்தனையும் சேர்ந்து சாதனம்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 சாதகன்கிறது நான் ஒருத்தந்தானே நானே வந்து பலவிதமான சாதனங்களை பயன்படுத்தி பலவிதமான சாத்தியங்களை அடையலாமே இந்த கான்டெக்ஸ்ட்டில் எனக்கு சாத்தியம் மோட்சம் சாத்தியங்கிறத அப்புறம் வச்சுக்கோம் இப்போ ஞானம் சாத்தியம் ஞானத்துக்கு சாதனம் என்னன்னு கேட்டால் இந்த சாதன சதுஷ்டயம் என்னது சாதன சதுஷ்டயம்னு கேட்டால்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 நிலையில்லாதது அப்புறம் இன்னொன்று இந்த சுகத்துக்கு பேர் விஷய சுகம்னு பேர் புலனின்பம்னு பேர் இந்த விஷய சுகம் வந்து அனித்தியம் அது மாத்திரம் இல்லை அது துக்கம் கலந்தது பலவிதமான தோஷங்கள்லாம் அதில் இருக்குது நான் அதை வந்து இப்போ அதிகமாக அதை பற்றி சொல்லணும் அது பேசினா இந்த ஸ்லோகத்தை விட்டு நான் நகர முடியாதுங்க அதனால் நான் அதிகமாக அதை பற்றி சொல்ல விரும்பலை இந்த உலக இன்பம் நாம் அனுபவிக்கிற இந்திய சுகமெல்லாம் துன்பம் கலந்தது நமக்கு நிறைவை தராது எவ்வளவு வந்தாலும் நமக்கு அதில் திருப்தியே வராது அது மாத்திரமில்லை இதுக்கெல்லாம் நாம் அடிமையாயிடும் நல்லாவே அடிமை ஆகிடும் இப்போ எலக்ட்ரிசிட்டிக்கு நாம் எல்லாம் அடிமை ஒரு காலத்தில் எலக்ட்ரிசிட்டிக்கு நாம் அடிமை கிடையாது எலக்ட்ரிசிட்டியே கிடையாது இப்பெல்லாம் வீட்டில் இருக்கிற அத்தனை மிக்சிக்கு நாம் அடிமை வாஷிங் மிஷினுக்கு நாம் அடிமை ஏர்கண்டிஷனுக்கு நாம் அடிமை ஃபேனுக்கு நாம் அடிமை எல்லாத்துக்கும் நாம் அடிமை ஆகிட்டோம் அது இல்லாமல் நாம் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் முடியாதுன்னு தான் அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது இதுக்கெல்லாம் நம்ம நம்மளை அடிமைப்படுத்து எடுத்து இதெல்லாம் இல்லாமல் வாழ்கிறவங்கலாம் இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா உலகத்தில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க இதுக்கு இன்னும் பழகலை அவங்களுக்கும் இதெல்லாம் கொடுத்து பழகிட்டால் அவங்களும் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க நம்மளும் அப்படித்தான் அடிக்ட் ஆகிட்டோம் நம்மளால் இப்போ அதெல்லாம் இல்லாமல் வாழ முடியாது ஆக என்னென்னா இது ஒரு குறையும் நம்ம நினச்சுன்ட்ருக்கோம்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 இது மாதிரி உலகத்தில் எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் பழகிட்டோம் ஆகையினால நம்ம இதுக்கு பேர் டிப்பெண்டன்ஸ் அதை சார்ந்திருக்கும் சுகத்துக்காக நாம் சார்ந்திருக்கிறோம் இப்படி நீங்கள் இதை ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும் நான் உங்களுக்கு சுருக்கமாக புரியறதுக்காக சொன்னேன் ஆக விஷய சுகம் துக்க மிஸ் விஷய சுகம் என்ன அத்திருப்திகரம் என்ன வந்தாலும் எவ்வளவு வந்தாலும் திருப்தி வரவே வர இவ்வளவு தான் இருக்குமா அப்புறம் என்னென்னா சரி அவ்வளோதானே இருக்குது அதனால உனக்கு சந்தோஷம் பூர்ணமாக கிடைக்கலையே வேண்டான்னு விட்டுடேண்ணா இல்லை இல்லை இதை காட்டிலும் பெரிசாக வந்தால் வேணாம் இதை விடுறதுக்கு யோசிக்கிறேம்மா ஆகையினால அதை விடவும் முடியாது இதெல்லாம் குறை இப்படி நாம் வந்து எவ்வளவு தூரம் நம்மளே வசமாக சிக்கிக்கிறோம் நமக்கு தெரியலை இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் என்னென்னா இது வந்து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 அதுக்கு அதுக்கு சமமாகவோ அதுக்கு மேலேயோ எந்த சுகமும் கிடையாது அப்புறம் அது மாத்திரம் இல்லை அது நம்மளை என்ன சொல்ல போகிறது அது நம்முடைய எல்லா அபிமானத்துலேருந்தும் நம்மளை நீக்கிறது சொல்லப்போனால் இண்டிவிஜுவாலிட்டியே காணாமல் போயிடும் இந்த தனித்தன்மையவே அழிக்கிற சக்தி அதுக்கு இருக்குது ஆகையினால் அந்த சுகம் பிரம்ம சுகம் வந்து நித்திய சுகம் துன்பம் கலவாதது நில அதாவது திருப்தியை கொடுக்கக்கூடியது அது மாத்திரமல்ல எதையும் சார்ந்துடாதது அடிமைப்படுத்தாதது நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் எதுக்கும் அடிமையாக மாட்டோம் ஆக அந்த சுகத்துக்கு பேர் பிரம்ம சுகம் விஷய சுகம் இதை பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் விவேகம்னு பேர் ரொம்ப டெக்னிக்கலாக சாஸ்திரத்தில் நித்திய அனித்திய வஸ்து விவேகம்னு சொல்லுவோம் அனித்ய வி வஸ்து நித்திய வஸ்து சாஸ்திரத்தினால தெரிகிற வஸ்து பிரம்ம வஸ்து ஆனந்த வஸ்து நம்ம அனுபவிச்சுருக்கிறது அனித்யம் ஆக அனித்யம் எது நித்தியம் எதுன்னு பகுத்தறியறதுக்கு பேர் நித்தியா நித்ய விவேகம் பாபம் இருக்கிறவனுக்கு இது புரியவே புரியாது இந்த உலகந்தான் உண்மை இந்த உடம்பு உண்மைன்னு நம்பின்ண்டே இருப்பான் சாகுற வரைக்கும் உயிர் போகிற வரைக்கும் உடம்புலேருந்து உயிர் பிரியற வரைக்கும் அந்த புத்தி இருந்துட்டுதான் இருக்கும் அப்புறம் அடுத்த சரீரத்துக்குள்ளே இதே தான் வேலை ஆனால் புண்ணியம் இருந்தால் தான் பாபங்கள்லாம் போனால் தான் இந்த விவேக்கமே வேலை செய்யும் அதனால்தான் தப்போபிகி க்ஷீண பாப்பானாம் அப்படின்னு சொன்னேன் பாபங்கள்லாம் போச்சுன்னா அதுக்கு அடையாளம் என்னென்னா விவேகம் சரியாக வேலை செய்யும் விவேகம் அப்புறம் விவேகம் இருந்தால் போகாது எனக்கு தெரியும் ஆத்ம சுகங்கிறது நித்தியமானதுலாம் தெரியும் இந்த உலக சுகம் அனித்யங்கிறது தெரியும் தெரிஞ்சால் போகாது அனித்ய சுகம் வேண்டாங்கணும் நித்திய சுகந்தான் எனக்கு வேணுங்கணும் அனித்ய சுகம் வேண்டாம்னு ஒதுக்கி அதை எவ்வளவு தூரம் குறைக்கிறோமோ அதுக்கு பேர் வைராகியம்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 ஆனால் மனசு அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அது பேர் வைராக்கியம்னு பேர் இந்த வைராக்கியத்தை பற்றியும் அப்பப்போ நாம் இன்னும் விசாரம் பண்ண போகிறாது நீங்கள் வந்து அம்பாளுட்ட பிரா பிரார்த்தனை என்னது ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகி அம்பாளுட்ட வந்து பிக்ஷ குடுன்னு கேட்குறோம் எதுக்கு கேட்குறோம் நான் சாப்பிடணும் உடம்பில் உயிர் வாழணும் உடம்புல உயிர் வாழணும்னா உடம்புக்கு உணவு வேணும் உயிருக்கு இல்லை உடம்புக்கு உணவு இருந்தால் தான் உடம்பில் உயிர் ஒட்டின் இருக்கும் ஆக இந்த உடம்பில் நான் வாழ்கிறது எதற்காகனு கேட்டால் வைராகியத்தை இன்னும் நன்றாக திருடமாக சம்பாதிக்கிறதுக்காகவும் வேதாந்தம் படித்து ஞானத்தை அபியாசம் பண்ணுறதுக்காகவும் சொல்லி ஒரு சந்நியாசி சாப்பாட்டை பிக்ஷையாக தான் நினைக்கிறான்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 அதான் வீத ராகிணாம் போட்டிருக்கு பாருங்கள் தபோபீ கஷீண பாப்பா நாம்னா விவேகத்தை சம்பாதிக்கிறது அது லேசில் வராது புண்ணியம் பண்ண பண்ணத்தான் இந்த விவேகமே சித்திக்கும் விவேகம் சித்தித்தாலும் அரகுர விவேகம் மந்த விவேகம் மத்தியம விவேகம் தீவிர விவேகம்னு அதையும் பிரிக்கிறோம் தீவிர விவேகம் வந்தாதான் வைராக்கியம் ஆரம்பிக்கும்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 வீதராகினாம் வீதராகினா விவேகம் வைராகியம் வைராகியம் இருந்தால் போகாது இந்த மனசு திரும்ப திரும்ப அலபாயும் ஏதோ ஒரு மணி நேரம் வைராக்கியமாக வகுப்பில் உட்கார்ந்துருப்போம் ஆனால் மனசு என்ன பண்ணோம்னா அங்கேயும் இங்கேயும் சுத்தும் மனசு வந்து வகுப்பில் இருந்து விஷயத்தை ஒருமுகப்பட்ட மனதோட கேட்கணுமே மனசு அடங்கியிருக்கணும்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 அப்புறம் வந்து நமக்கு வர்ற கஷ்டங்களையெல்லாம் பொறுத்துக்கணும் நமக்கு ஞானம் பெறுறது ஒரே லட்சியம்னு சொன்னால் பல்வேறு வகையான து இன்னல்கள் வரலாம் அதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்புறம் சாஸ்திரத்தில் குரு சொல்லி கொடுக்குறது எதையுமே நாம் பொய்யி இதை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு எதையுமே நீக்கக்கூடாது ஸ்ரத்த வேணும் அது மாத்திரம் இல்லை ஒரு மு மனசு வேணும் சமம் தமம் உபரத்தி திதிஷா श्रद्धा, சமாதானம் அப்படின்னு ஆறு அம்சங்கள் இருக்குது அதைத்தான் ஒ ஒட்டு மொத்தமாக சொன்னார் சாந்தானாம் அ தப்போ க்ஷீண பாப்பா ஈஸ் இக்கோல் டு நித்தியாத்ய வவேகவத்தாம் வீதராகிணாம்ன வைராக்கியசம்பா சாந்தா சமாதிஷட் சம்பத்தியுள்ள இத்தனை அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது ஆனால் இதெல்லாம் வேத பூர்வத்தினால் வர்றது வேத பூர்வம் வேதத்தினுடைய முற்பகுதியை அனுஷ்டிக்கிறதுனால ஒருத்தனுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் இது வேத பூர்வத்தோட பிரயோஜனம் கிடைச்சவனுக்கு தான் வேதாந்தத்தில் அதிகாரம் தகுதின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது இன்னொன்று இருக்குது முமுக்ஷூணாம் முமுக்ஷணாம்னால் மோட்சத்தை விரும்புகிறவர்களுக்கு இதை பற்றி படிக்கிறபோது தான் நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் வகுப்பில் போன முறை முமுக்ஷூணாம்னா மோட்சத்தை விரும்புகிறவர்கள் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது வாழ்க்கையில் மனிதனுக்கு நாலு உறுதிப்பொருள்கள்னு சொல்கிறாங்க சம்ஸ்கிருத பாஷையில் அதில் புருஷார்த்தம்னு பேர் தர்ம அர்த்தகா காமகா மோக்ஷா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 தர்மத்தை சம்பாதிக்கிறது மோக்ஷத்தை சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறதுனா அடையிறதுன்னு அர்த்தம் அர்த்த புருஷார்த்தா காம புருஷார்த்தா தர்மபுருஷார்த்தா மோக்ஷ இதுக்கு பேர் அறம் பொருள் இன்பம் வீடு அறம்னா தர்ம அப்புறம் வந்து பொருள்ங்கிறது அர்த்தகா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 இந்த உடம்புக்கு துணி வேணும் இதெல்லாம் சாப்பாடு வேணுங்கிறது அடிப்படை தேவைகள் அர்த்தகான்னு பேர் பொருள் காமகாங்கிறத ஆடம்பரத் தேவைகள் உடம்புக்கு துணி வேணுங்கிறது வாஸ்தவம் பட்டு புடவை வேணும்னா அது காமகாவில்தான் போய் சேரும் ரொம்ப இதாக இருக்கணும் ஆபரணங்கள்லாம் போட்டுக்கணும் உடம்புக்கு நகை தேவையோ இதுக்காக கேக்கல உடம்புக்கு ஆபரணம் ஆபரணம் வந்து அடிப்படை தேவையா கிடையாது ஆபரணங்கள்லாம் வந்து காமத்தில் தான் போகும் இந்த காமகாங்கிறதுக்கு மனைவி குழந்தைகள்னு அர்த்தம் இருக்கு ஆடம்பர தேவைகள்னு அர்த்தம் இருக்கு ஆடம்பர தேவைகள்னு அர்த்தம் இருக்கு ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தா மனைவி குழந்தைகளைத்தான் காம புருஷார்த்தத்தில் சொல்லியிருக்கு ஆனால் ஒரு சில பேர் ஆடம்பர தேவைகள்னு அதில் சேர்க்கிறார்கள் வீடு நல்லா சௌகரியமாக இருக்கணும் காரு வேணும் இதெல்லாம் பேசிக் நீட்ஸில் வராது அடிப்படை தேவைகளில் வராது ஆடம்பரத் தேவைகளில் தான் வரும் சரி பரவாயில்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை ஆனால் நிறைய பேருடைய முயற்சி எதில் இருக்குது புருஷார்த்தம் எதில் இருக்குதுன்னா மனுஷ சரீரத்தில் புருஷார்த்தமெல்லாம் ஒன்று அர்த்தம் அப்படி சேரியில் இருக்கிறவனுக்கு ஒரு குடிசை கடை இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சாதாரண ஓட்டு வீடு கிடைச்சா பொருள் சமத்துவபுரத்தில் வீட்டு கிடைச்சா கூட பொருள்னு இருக்கும் ஆனால் அப்படியே இருந்துட முடியுமா முன்னேற்றம்னு வேறு நம்ம சொல்லுவோம் அதுலேருந்து என்ன ஆகும் பெரிய வீடு வேணும் அப்படி இருக்கிறவங்க அதுலேயாவது சாந்தியோடையா இருக்கான்னு தான் இருந்த சாந்தி கூட இதில் கிடைக்கலங்கிறான் அது இடத்த பொறுத்து மாறுறது நம்ம மனசோட பக்குவத்தை பொறுத்து இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் மகா மகா மல்டி மில்லியனர்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 ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா நான் இங்கே வசதியாக இருக்கேன் சௌரியமாக இருக்கேன் என்னை தொந்தரவு பண்ணாதேங்கிறான் இதிலேருந்து என்ன தெரியறதுன்னா அந்த சந்தோஷங்கிற அவன் மனசை பொறுத்தது அப்படின்னு தெரியுது நான் உண்மை நிகழ்ச்சி நிஜமாவே நடந்தது அவனை பிடிச்சி வலுக்கட்டாயமாக திரும்பும் வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு அவங்க பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா இப்போ வந்து இதை நீங்கள் நான் யாருக்கும் நம்புவாங்களா என்ன இதை நம்பவே மாட்டாங்க ஆனால் உண்மை நடந்துருக்கு மனசோட தன்மையை பொறுத்து ஆ அர்த்த புருஷார்த்தா காம புருஷார்த்தா இதில் தான் நிறைய பேருக்கு டைம் போயிட்டுருக்கு மூணாவது புருஷார்த்தம் தர்மபுருஷார்த்தா இந்த தர்ம புருஷார்த்தம் புரியணும்னா சில அடிப்படை விஷயம் புரியணும்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 அல்ல அர்த்த புருஷார்த்தமும் காம புருஷார்த்தமும் அதுக்கும் நமக்கும் பொதுதான் காமந்தான் இந்த தர்மபுருஷார்த்தம் அப்படின்னா புண்ணியம் புண்ணியம் சம்பாதிக்கிறது ரொம்ப அபூர்வம் இது ஏதோ நம்ம தாத்தா பாட்டி பண்ணதுனால எதையோ பண்ணின்னு இருக்கோமே தவிர உண்மையிலே எத்தனை பேர் புரிஞ்சு தர்ம வராங்கன்னு தெரியல தர்மபுருஷார்த்தம் அறத்தையே குறிக்கோளாக கொள்வது அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் திருக்குறளில் அறன் வலியுறுத்தல் அப்படின்னு படிக்கணும் தர்மபுருஷார்த்தகாங்கிறது புண்ணியத்தை விரும்புறது அந்த புண்ணியத்தை விரும்பி பண்ணினாத்தான் இந்த இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற இந்த தகுதியெல்லாம் நமக்கு வரும் தப்போபிகி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீதராகிணம் அதுலேயும் கூட இன்னொரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த புண்ணியத்தை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 ஒரு மாணவனுக்கு சின்ன வயசில் குழந்தைக்கே இதுலேருந்து சுழ இருக்கிற போதே இதெல்லாம் உன் வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தால் ஒழிய இது கிளாரிட்டி வராது அவன் ஐடி படிக்கணும்பா லட்சக்கணக்காக சம்பாதிக்கணுமா அர்த்த காமத்துலேயே தவிர தர்மத்து பக்கமோ மோட்சம் பக்கமோ அதெல்லாம் அவனுக்கு வந்து எனது கொசுருவாக இருக்குமே தவிர அதில் எல்லாம் தாற்பயம் இருக்கும் அனுபவத்தில் பார்த்துட்டு அஹ தர்ம புருஷார்த்தா ஆஹ சகாம தர்மானுஷ்டானம் நிஷ்காம தர்மானுஷ்டானம்னு ரெண்டாக பிரிக்கிறோம் இதுக்கே கொஞ்சம் பக்குவம் வேணும் இதில் ரொம்ப முக்கியமான பக்குவம் என்னென்னு கேட்டால் உடம்பு வேறே உயிர் வேறேன்னு புரிஞ்சவன் தான் தர்ம புருஷார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் உயிருக்கு உறுதி தேடிக்கணும்னு நினைக்கிறவன் தான் தர்ம புருஷார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் ஸ்தூல சரீரம் வேறு சூஷ்ம சரீரம் வேறு ஜீவன் வேறு அப்படிங்கிற ஒரு அடிப்படை பேசிக் நாலெட்ஜ் இருந்தால் தான் ஒருத்தன் தர்மபுருஷார்த்தத்தையே விரும்புவான் புரிஞ்சு விரும்புவான் இல்லாட்டி ஏதோ பத்தோட பதினொன்னா பன்னெண்டுருப்பானே தவிர ஆனால் அதுக்கும் உண்டு வீண் போகாது எப்போ பலனை கொடுக்கும் நமக்கு தெரியாது ஆக தர்ம புருஷார்த்தங்கிறது நான் ஒரு ஜீவன் எனக்கு சூக்ம சரீரம் மனசுன்னு ஒன்று இருக்குது மனசை யாராக கண்ணால் பார்த்துருக்கீங்களா மனசை பார்த்ததில்ல மனசில் சாந்தி இல்லைங்கிறீங்க மனசுன்னு ஒன்று இருந்தால் தானே மனசை யாராக கண்ணால் பார்க்க முடியுமா மனசை பார்க்க முடியாது உயிரை பார்க்க முடியாது இருக்கா இல்லையான்னா இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க அதுதான் உணர்கிறோமே மனசுன்னு ஒன்று இருக்குங்கிறத உணர்கிறோம் உயிர்னு ஒன்று இருக்குங்கிறத மறுக்க முடியாது நம்மளால் ஆனால் அதுக்கு பிரயோஜனத்தை தேடணும்ப்பா இந்த பாடி ஓரியண்டட் இந்த உயிர் வேறே சூக்ம சரீரம் வேறேன்னு தெரியாதவன் உடம்ப மனசில் அடிப்படையாக வச்சு உடம்புக்காக தான் உழைப்பானே தவிர மனசுக்காகவோ உயிருக்காகவோ உழைக்கவே மாட்டான் நிறைய பேர் உடம்புக்காக தான் உழைச்சுன்னு இருக்கானே தவிர மனதுக்காக எத்தனை பேர் உழைக்கிறாங்க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 ஒன்றுமே சரியா கொடுக்கறதே கிடையாது மனசுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதே கிடையாது மனதுக்கு என்ன கொடுக்கணுமோ இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன் அதுலேயே சொல் உடம்புக்கு சாப்பாடு கொடுக்குறோம் உடம்புக்கு உட உடற்பயிற்சி கொடுக்குறோம் அதனால் உடம்புக்கு ஒரு நன்மை ஏற்படுது ஆனால் மனதுக்கு சாப்பாடு மனசை எப்படி குளிப்பாட்டுறது மனசில் நிறைய அழுக்க வேறு சேர்த்து வச்சுருக்காங்க மனசை சரி பண்ணணும் அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது அது இந்த முமுட்சு தான் சொல்ல ஆரம்பித்தேன் இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தர்ம புருஷார்த்தங்கிறத பற்றி பேசினோம் பண்ணினவனுக்கு இந்த மோட்ச புருஷார்த்தத்தில் ஏற்படும் மோக்ஷம்னா என்ன சுவாமி அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம் ஆன்மீக துறையில் மோட்ச மோட்ச சாதனம் nature of moksha ஆஃப் மோக்ஷா இங்கிலீஷில் freedom, ஃப்ரீடம்ங்கிறாங்க அப்சல்யூட் ஃப்ரீடங்கிறாங்க மோக்ஷத்தோட ஸ்வரூபம் என்ன மோக்ஷத்துக்கு சாதனம் என்ன இதில நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது இந்த கருத்து வேறுபாடை கொஞ்சம் தெளிவுபடுத்தினாத்தான் நாம இந்த ஆத்மபோதத்தை தொடர்ந்து படிக்க முடியும்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 இவ சாஸ்திரத்தில் ஒரு லக்ஷணம் என்ன சொல்கிறாங்க மோக்ஷத்தை பற்றி சொல்கிற போது துன்பம் இல்லாமல் வாழ் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் அதுதான் பேர் மோக்ஷம்னு வச்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் துக்கமே வரக்கூடாது எனக்கு உடம்போட சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் துக்கம் இல்லாமல் நான் இருக்கவே முடியாது எனக்கு வந்து சுகமும் உண்டு துக்கமும் உண்டு நான் இதிலேருந்து தப்பிக்கவே முடியாது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 சூக்ம சரீரம் இந்த சூக்ம சரீரமும் உயிரும் எப்பவும் சேர்ந்தே இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க சூக்ம சரீரமும் உயிரும் எப்பவும் சேர்ந்தே தான் இருக்குது சூட்ச சரீரத்தையும் உயிரையும் பிரிக்கவே முடியாது ஆனால் உயிர் வேறு சூக்ம சரீரம் வேறு ஆனால் இந்த சூக்ம சரீரமும் உயிரும் பிரிக்க முடியாது ஆனால் இந்த சூக்ம சரீரத்தோடு சேர்ந்துருக்கிற உயிர் ஸ்தூல சரீரத்தை நிறைய மாற்றிக்கிண்டே இருக்குது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பரவையாய், பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அடுத்த சொல்லலை நான் இப்போ உங்களுக்கு தெரியும் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் இருக்கு ஆனால் இந்த எல்லா பிறப்பும் பிறந்த இழைத்தேன்னு சொல்கிறது யாருன்னா இந்த உயிர் சூக்ம சரீரத்தோடு சேர்ந்துருக்கிற உயிர் எத்தனை ஸ்தூல சரீரத்தை பார்த்துடுச்சு எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம் இதை முதல்ல ஒத்துக்கணும் இதை ஒத்துக்கலைன்னா பாடமே அவுட்டு ஆமாம் நான் நிறைய தடவை நிறைய உடம்பு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு உடம்புக்குள்ளே தற்காலிகமாக இருக்கேன்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 அர்த்த புருஷார்த்தம் மனுஷனுக்கு எல்லாம் வேணும் அதனால தான் சாஸ்திரம் நாளும் வேணுங்கிறது ஆனால் அர்த்த புருஷார்த்தமே வரைக்கும் புருஷார்த்தம் இல்லை காம புருஷார்த்தமே புருஷார்த்தம் தான் மோட்சத்துக்கு சாஸ்திரத்தில் ஒரு இன்னொரு அழகான பேர் பரம மோட்சத்துக்கு அழகான பேர் என்ன பரம புருஷார்த்தா மற்ற புருஷார்த்தமெல்லாம் அதுக்கு கீழே தான் அபரப்புருஷார்த்தம் இது பரம எனக்கு நாளும் வேணும் எனக்கு அடிப்படை பேசிக் நீட்ஸும் வேணும் நம்ம சாஸ்திரத்தில் எதையும் வேண்டானே சொல்லலை அடுத்த தலைமுறை வரணும்னு சொன்னா மனைவி வேணும் குழந்தைகள் வேணும் தர்மம் வேணும் தர்ம புண்ணிய புருஷார்த்தம் வேணும் ஆனா இதுவே கு அல்டிமேட் கிடையாது மறுபடியும் நான் உடம்பு எடுக்காமல் இருக்கணும் மறுபடியும் இனிமே எந்த உடம்புக்குள்ளேயும் நான் போகக்கூடாது எந்த உடம்புக்குள்ளே போனாலும் எனக்கு துக்கம் நிச்சயம் பிரம்ம சரீரத்தை எடுத்தாக்கூட அந்த லெவலுக்கு தகுந்த துக்கம் எனக்கு இருக்கத்தான் போகிறதே தவிர ஆக எனக்கு ஷரீரம் வேண்டாம் சரீரம் வேண்டாம்னு தீர்மானம் பண்ணுறோமே அங்கே தான் முமுட்சுத்தமே ஆரம்பிக்கிறது எனக்கு சரீரம் வேண்டாம் ஸ்தூல சரீரம் வேண்டாம்னா ஞாபகம் வச்சுங்க சூக்ம சரீரம் அழிஞ்சால் ஒழிக ஸ்தூல சரீரம் நம்ம எடுக்கிறதை தவிர்க்க முடியாது சூக்ம சரீரம் அழிந்தால் ஒழிய ஸ்தூல சரீரத்தை நாம் மறுபடியும் எடுப்பது என்பது தவிர்க்க முடியாது ஆகினால் நமக்கு என்ன ஆகணும் சூக்ம சரீரம் அழியணும் சூட்ச்ம சரீரம்னா என்ன அது படிக்க போகிறணும் சூக்ம சரீரங்கிறது கர்மகாண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதில் ஜீவபுத்தி இருக்குது எனக்கு இந்த சரீரமே வாண்டாம்ப்பா எனக்கு உடம்போட தொடர்பே வாண்டாம் உடம்போட தொடர்பு வேண்டான்னா எனக்கு உள்ளத்தோட தொடர்பு போனால் ஒழிய உடலோடு இருக்கிற தொடர்பு போகும் அப்போ உள்ளத்தோடு இருக்கிற தொடர்பு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே தான் கேள்வி இருக்குது உள்ளத்தோடு இருக்கிற தொடர்பு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னுடைய சூக்ம சரீரம் அழியணும் சூக்ம சரீரம் அழியணும்னா சாஸ்திரம் சொல்கிறது இன்னொன்று காரணசரீரம் அழியணும் காரணசரீரம் அழியாமல் சூக்ம சரீரம் அழியாது சூக்ம சரீரம் அழியாமல் ஸ்தூல சரீரம் எடுக்கிறத நாம் தவிர்க்க முடியாது புரிஞ்சுடுது இல்லையா விஷயம் புரிஞ்சிருக்கு அப்போ காரணசரீரம் அழியணும் காரணசரீரம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்லுகிறது காரணசரீரம் அஜானம் அப்படிங்கிறது அஜானம் அழிஞ்சாதான் சூட்ச்ம சரீரம் அழியும் இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நிறைய நேரம் உட்கார்ந்து யோசிக்கணும் நம்ம வழி சிந்திக்கிற முறையிலேயே நிறைய தப்பு இருக்குது நம்ம சிந்திக்கிற முறையை திருத்தினால் ஒழிய நம்ம என்ன சொல்கிறது சிந்திக்கிற முறையை திருத்தினாதான் சிந்தையே திருந்தும் அதை திருந்திடுத்துன்னு சொன்னால் அப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய அப்ரோச்சே மாறிடும் நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதமே மாறிடும் இப்போ பாருங்க நமக்கு வாழ்க்கையில் உணர்ச்சிகள் இருக்கா இல்லையா உணர்ச்சிகள் தானே பிரச்சனை இன்பங்கிறது ஒரு உணர்ச்சி துன்பம்ங்கிறது ஒரு உணர்ச்சி பொறாமைங்கிறது ஒரு உணர்ச்சி பாராட்டுதல்ங்கிறது ஒரு உணர்ச்சி அன்புங்கிறது உணர்ச்சி கோபம்ங்கிறது உணர்ச்சி எல்லாமே உணர்ச்சி எல்லாம் ஃபுல்லாஃப் இமோஷன்ஸ் நமக்கு எல்லாருக்கும் உணர்ச்சிகள் நிறைய இருக்குது இந்த உணர்ச்சிகளுக்கு காரணம் என்ன தெரியுமோ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 அதை பொறுத்து தான் உங்கள் உணர்ச்சிகள் அமைகிறது இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் படித்தா உங்களை பற்றியும் உலகத்தையும் நீங்கள் பார்க்குற பார்வை மாறிடும் மாறணும் இந்த புஸ்தகத்தை நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த சாஸ்திரத்தை தொடர்ந்து படித்தா உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்னால் என்ன தான் உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணம் உங்கள் உறவுகளை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணம்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 மோக்ஷனாம் இது முடிய போகிறதுல இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குதில்ல ஏன்னா என்னெல்லாம் ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியணும் மோட்சங்கிறது சாஸ்திரத்தில் டிஃபைன் பண்ணியிருக்கிறது அஷரீரத்வம் மோக்ஷா அஷரீரத்வம் மோக்ஷா ஷரீரமின்மையே முக்தி உடலற்ற நிலையே முக்தி அப்படிங்கிறது ஒன்றா எத்தனையோ டெஃபினேஷன் மோக்ஷத்துக்கு அதில் ஒரு முக்கியமான டெஃபினேஷன் அசரீரத்வம் மோக்ஷா சசரீரத்துவம் பந்தஹா மோட்சத்துக்கு எதிர்ச்சொல்லும் புரிஞ்சுக்கணும் மோட்சத்துக்கு எதிர்ச்சொல் பந்தஹா பந்தம் மோக்ஷம் பாண்டேஜ் ஸ்ட்ரகிள் என்னெல்லாமோ உணர்ச்சிகள்லாம் இருக்குது நமக்குள்ள அதெல்லாம் வர்ணிக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா குழந்தைங்களுக்கெலாம் கூட வந்துடுத்துங்கிறாங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க ஏன்னா அதுக்கு நிறைய லோடு ஏகப்பட்ட லோடு ஏற்றினா அது என்ன பண்ணும் பாவம் அதுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது குழந்தைக்கே வந்துவிடுறது ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய வேலையை கொடுத்தா இப்போ காரண சரீரம் அழிஞ்சாத்தான் சூக்ம சரீரம் அழியும் சூக்ம சரீரம் அழிஞ்சாத்தான் ஸ்தூல சரீர சம்பந்தம் போகும்னு படிச்சுட்டோம் தெரிஞ்சுன்னு இருக்கும் இந்த காரண சரீரத்துக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன் அஜ்யானம்னு சொல்லி வச்சுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வரிசையாக ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த மோட்சங்கிறத எல்லோரும் என்ன ரெஃபர்ன் பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் புஸ்தகங்களில் பார்த்திங்கன்னா மூணு விதமாக இருக்குது மூணு விதமாக இருக்குது ஏன்னா நிறைய அபிப்பிராயங்கள் நமக்குள்ளே இருக்குது இந்த மோக்மும் வரும்போது நிறைய கொஞ்சம் புரியாத பகுதியெலாம் நிறைய இருக்கும் ஆனால் அதை ஒரு மாதிரி நான் இதை சரி பண்ணணுங்கிற எண்ணத்தில் நான் இந்த விஷயத்த கொஞ்சம் விரிவாகவே சொல்கிறேன் கர்மகாண்டிகள்லாம் இருக்காங்க ரிச்சுவலிஸ்டிக் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய யாகங்கள் ஹோமங்கள் வழிபாடுகள்லாம் பண்ணினால் இந்த உடம்பில் இருக்கிற உயிரானது என்ன இந்த உடம்பு எடுக்காமல்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 ரிச்சுவலிஸ்டிக் பீப்புளுடைய அபிப்பிராயம் அவங்களுடைய மோட்சம் என்ன சொர்க்கலோக சுகம் அதுதான் மோக்ஷம் அதுக்கு சாதனம் என்ன கர்மா யாகங்கள் யஜ்யங்கள் வழிபாடுகள் இது மாதிரி பண்ண வேண்டியது அப்புறம் இன்னொரு குரூப்போடது என்னது நீ இறைவனை அடையிறது தான் அது இப்போ இல்லை செத்து போன பிறகு நீ இந்த உடம்புலேருந்து உயிர் போகும் உயிர் போய் கடவுளை அடைஞ்சிடும் அதுக்கு நீ சில சாதனைகளெல்லாம் பண்ணணும் பண்ணி ஞானம் அடைஞ்சுள்ள சில பேர் தியானத்தை சாதனையாக சொல்கிறாங்க சில பேர் பூஜையை சாதனையாக சொல்கிறாங்க சில பேர் அதெல்லாம் தேவையே இல்லை அவனுடைய திருநாமத்தை ஓதிக்கொண்டே இரு இந்த உடம்பில் இருந்து உயிர் பிரிஞ்சவுடனே நீ இறைவனை அடைந்து விடுவாய் நாராயணான்னு சொல் சிவசிவான்னு சொல் ராமராமான்னு சொல்லு கிருஷ்ணகிருஷ்ணான்னு சொல் நிச்சயமாக உனக்கு மோட்சம் மோக்ஷம் புரியறது அவங்களுக்கு முதல்ல எது மோட்சங்கிறது புரியல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 அஜா காரணசரீரம் காரண காரணசரீரம் அழியறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது தான் சிக்கல் அதிகமாக ஆயிடுச்சு ஆ மோட்சஸ்வரூபத்தை டிஃபைன் பண்ணுற ஒருத்தன் சொர்க்ககா மோக்ஷாங்கிறான் இன்னொருத்தன் வந்து என்னென்னா இறைவனை அடையிறதா மோக்ஷங்கிறாங்க ஆனால் இப்போ நாம் படிக்க போகிற இந்த புஸ்தகத்தில் மோட்சம் என்பது உயிர் வந்து இந்த உடம்புலேருந்து கிளம்பி போன பிறகு நிலை அல்ல இங்கேயே இப்போவே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 இதெல்லாம் ஒரு மாயத்தோற்றம் பந்தங்கிறது மித்யான்னு விடுறார் பந்தத்தை சத்தியம்னு நினச்சா தானே மோக்ஷ சத்தியத்துக்கு போகணும் பந்தஹா மிச்சியா யார் சொன்னால் நீ பிறந்திருக்கேன் யார் சொன்னால் நீ கஷ்டப்படுறேன்னு நீ கஷ்டப்படுறதுங்கிறது உண்மையா எப்படி பாருங்க இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நினைக்கிற நீ உண்மையே கிடையாது நீ பிறக்கவே இல்லை நீ சாகவே இல்லை இப்போ நீ கேட்டுருக்கிய நீ கேட்கவும் இல்லை நான் சொல்லவும் இல்லை இதை யோசிச்சுப்பார் அப்படின்னா யார் ஒத்துப்பா உண்மை அதுதான் மாண்டிக் படித்தீங்கன்னா தெரியும் முக்தி என்பது ஆதிசங்கரை சொல்கிறது அடையப்படுவதல்ல அறிந்து கொள்ளப்படுவது மோட்ச சாதனம் ஞானம்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 ஈஸ்வரனும் உண்மை என் கர்மாவும் உண்மை நான் வந்து நான் வந்து அவ பக்தி பண்ணினா அவரை அடைய போகிறேங்கிறதும் உண்மை அடைஞ்ச பிறகு நான் திரும்பவும் மாட்டேங்கிறதும் உண்மை பரவாயில்ல ஆக இந்த மோட்சஸ்வரூபங்கிறது என்னங்கிறது முதுமணும் மோக்ஷஸ்வரூபம் மோக்ஷ மோக்ஷம் சாத்தியமாக சித்தமான பெரிய விசாரம் மோக்ஷம் என்பது சாத்தியமாக சித்தமாக ஆதிசங்கரருடைய அபிப்பிராயப்படி மோக்ஷம் சாத்தியம் அல்ல மோக்ஷம் சித்தம் ஆதிசங்கரர் தன்னுடைய அபிப்பிராயம் சொல்லலை இது வேதத்தோட அபிப்பிராயங்கிறார் ஆதிசங்கரர் தான் சொன்னார்ன்னு சொன்னால் பிரச்சனை ஆகிடும் ஆதிசங்கரருக்கு தாத்தா யார் கவுடபாதாச்சாரியர் அவரே சொல்லிவிடுறார் இந்த விஷயங்களெல்லாம் மாயா மாத்திரமிதம் துவைத்தம் அத்வைத்தம் பரமார்த்ததா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 மோட்சம் என்பது சாத்தியமாகும் ஒரு உயிர் அடையப்பட வேண்டியது இங்கே என்ன சொல்கிறோம் இது அடையப்பட்டது அறிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே அதுவாகத்தான் நாம் இருக்கிறோம் ஆகையினால் முமுட்சூணாம் அபேக்ஷோயம் மோக்ஷத்தை விரும்புகிறவர்களுக்கு ஆத்மபோதம் உபதேசிக்கப்படுகிறது அதில் இங்கே மோட்சம் என்ன மோட்சம் மோட்சங்கிறது அறிவால் புரிஞ்சிக்கிறது மோட்சம்தான் எப்போவும் இருக்குது நாம் வந்து பந்தத்தை கற்பனை பண்ணுட்டோம் நான் உடம்புன்னு என்னை தப்பாக நினச்சுன்னுட்டேன் எனக்கு வந்திருக்கிற சுகமெல்லாம் உண்மை துக்கமெல்லாம் உண்மைன்னு தப்பாக நினச்சுனுட்டேன் உண்மையிலேயே இதெல்லாம் உண்மை இல்லை ஏன்னா எத்தனை சுகத்தை நான் பார்த்துருப்பேன் எத்தனை துக்கத்தை பார்த்துருக்கேன் ஒரு சுகமும் நிற்கலை ஒரு துக்கமும் இனி இப்போ இருக்கிற சுகமும் துக்கமும் இருக்க போகிறது இல்லை ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வரப்போகிற சுகதுக்கமும் அதுக்கு பின்னால் வர ஃப்யூச்சரில் இருக்க போகிறதில்லை இல்லாததுக்கு போய் நான் ஏன் இப்படி உயிர் கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் புரியிறதா சிந்திக்கிற முறை ஆதவ் அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானே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 இந்த தான்கிறது ஒன்று இருக்கு அகங்காரம் அதுக்கு சம்ஸ்கிருத்தில் பேர் அகங்காரம் முதல் உடம்பு வரைக்கும் நான்கிறதுலேருந்து உடம்பு வரைக்கும் அறியாமையினால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை தன்னுடைய உண்மை வடிவை உணர்வதன் மூலம் விட்டுவிடுவதற்கு பெயர் விட்டுவிட விரும்புவதற்குப் பெயர் முமுக்ஷத்துவம் இந்த மோக்ஷன்னு ஒரு தாத்து இருக்குது சம்ஸ்கிருத பாஷையில் இந்த மோக் தா மோக்ஷங்கிறோமே இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது ஒரு மீனிங் என்னென்னு கேட்டால் துக்கத்திலிருந்து விடுபட விரும்புகிறது முமுக்ஷுத்வம் மோக்ஷம் என்றால் துன்பத்திலிருந்து விடுபடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் துன்பத்தை விடுதல் துன்பத்திலிருந்து விடுபடுதலுக்கும் துன்பத்தை விடுதலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா முமுக்ஷுத்வம் மோக்ம்ங்கிறதுக்கு அர்த்தம் முச்சுன்னு ஒரு தாத்துவை வச்சுண்டு விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் மோக்ஷனாக விடுபட விடுறதுன்னு ஒரு அர்த்தம் கிவப்புன்னு அர்த்தம் விடுபடுதல் அப்படிங்கிறதுக்கும் விடுதல்ங்கிறதுக்கும் அர்த்தம் வித்தியாசம் இருக்குது அதனால்தான் வீடுங்கிறதையே என்ன சொல்கிறாங்க விடு என்பது நீண்டு வீடு என்பது ஆயிற்று நாங்கள் விடுறது ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்னர் திருவள்ளுவர் அற்றது பற்றனில் உற்றது வீடு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் திருமந்திரம் திருமூ நம்மாழ்வார் அற்றது பற்றனில் உற்றது வீடு இது பெரிய சாதாரண சொல்லு இல்லை பார்க்கத்தான் சாதாரணமாக தோன்றது இது சொன்னது நம்மாழ்வாரா இருந்தாலும் இது அத்வைதப்படி நம்ம விளக்கிடுவோம் ஈஸியாக அற்றது பற்றனில் உற்றது வீடு அஹ முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறதுக்கு ஆதிசங்கரர் சொல்கிறது விவேக சூடாமணியில் அகங்காராதி देहांतान பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவபோதேன மோக்துமிச்சாம முதா அகங்காராதி தேகாந்தான் அகங்காரம் முதல் தேகம் வரையிலும் கற்பிக்கப்பட்ட அஜானத்தின் விளைவாகிய பந்தங்களையெல்லாம் தன்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை உணர்ந்து கொள்வதன் மூலம் விட்டுவிட விரும்புவதற்கு பெயர் முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறது எனக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆசைப்படுறேன் என்னுடைய இந்த இண்டிவிஜுவாலிட்டி நான்கிற எண்ணம் தான்கிற அந்த எண்ணத்தை விடணும்னு நினைக்கிறேன் இல்லையா அதுக்கு பேர் தான் முமுக்ஷுத்வம் சுருக்கமாக சொன்னால் என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நான் விடணும்னு ஆசைப்படுறதுக்கு பேர் முமுக்ஷத்துவம் இந்த அகங்காரத்தை லயப்படுத்துறது சாதனங்கள் பக்தி சாதனங்கள் அகங்காரத்தை விசாரம் பண்ணி அகங்காரத்தை அறிவால் அழிக்கிறது ஞான சாதனம் பக்தியிலனா என்ன பண்ணுவோம்னா அகங்காரத்தை லயம் பண்ணிவிடுவோம் பகவானை பூஜை பண்ணி பண்ணி பகவான் நினச்சி நினச்சி இந்த அகங்காரத்தை மறந்துடுவோம் மறந்துடுவோம் லயம் பண்ணுவோம் ஆனால் வேதாந்தத்தில் இப்படி உட்கார்ந்து இந்த ஆத்மபோதம் படிக்கிறதுனால என்னென்னா அகங்காரத்தை விச்சாரம் பண்ணி அகங்காரத்தை நாசம் பண்ணிவிடுவோம் அறிவால் அழிச்சிடுவோம் அப்புறம் இந்த உடம்பு அகங்காரம் எரிஞ்ச கயிறுக்கு சமானம் என்ன ஒன்றுமே பண்ணாது என்னுடைய அகங்காரம் என்னையே ஒன்றும் பண்ண முடியாது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 அஹ மோக்ஷம் என்பது இங்கேயே இப்பொழுதே உணரப்படுவது நவ் அண்ட் ஹியர் அதுதான் சொல்ல போகிறது மணியாச்சு அடுத்த ஸ்லோகத்தை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அப்ப இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே நமக்கு டைம் போயிடுச்சு அஹ தபோபிஹி க்ஷீண பாப்பானாம் சாந்தானாம் வீதராகிணாம் முமுட்சூணாம் அபேட்சிய அயம் ஆத்மபோதா விதீயத்தை இனிமே அடுத்த ஸ்லோகத்திலேருந்து மோட்ச சாதனத்தை சொல்ல போகிறார் ஏன்னா இங்கே மோக்ஷத்தினுடைய ஸ்வரூபம் சித்தமாக மோட்சத்தினுடைய சாதனம் ஞானம் எத்தனை சாத்தியம் தத்திர கர்ம எத்த சித்தம் தத்த ஞானம் சங்கராச்சாரர் இதை கடோபனிஷத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் அப்பறம் சேத் பிராப்தவியம் பரம் சேத் ஞாத்தவ்யம் சேத் கர்த்தவியம் சித்தம் சேத் ஞாத்தவியம் அடையப்பட வேண்டுமானால் அதாவது பாஹ்யக்கிரது காய்கக் கிரியையோ மானசக் கிரியையோ தேவைப்படும் இங்கே அடையப்படுவதில்லை ஏற்கனவே அடையப்பட்டு அதை அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் சாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் விசாரம் விசாரத்துக்கு சாதனம் அடுத்த ஸ்லோகங்கள் தொடங்குகிறது அடுத்த வகுப்பில் பார்க்குறான் भेद ம் ஈரோருமேதி மூதவி வோமவதுவாப்யிணா நம ஐயேயனே நன் அனந்தமாண்ட மெய்யிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமிகி